வெயிலில் நிறுத்தப்பட்டிருந்தனர் அவர்களின் தலைகளில் எண்ணெய் ஊட்டப்பட்டிருந்தது இது என்ன என்று கேட்டார்கள் வரி கட்டாதது விஷயமாக இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டது மற்றொரு அறிவிப்பில் ஜிசியா வரி விஷயமாக வேதனை செய்யப்படுகின்றனர் என்று கேட்டுள்ளேன் என்று சாட்சி கூறுகிறேன் என்று கூறிய ஹிஷாம் நிச்சயமாக இவ்வுலகில் மனிதர்களை வேதனை செய்வோரை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று நபி செல்லாஹும் அணிந்த செல்லம் அவர்கள் கூறியதாக கூறினார்கள் நகர தலைவரிடம் சென்று அவர்கள் இது பற்றி பேசினார்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்று மூன்று